நான் நல்லூரை மட்டும் விட்டு பிரியமனத்தில் எங்க நம்முடைய பெருமக்கள் அதிகமா இந்த பணி செய்தார்கள் பாடியிருக்கிறார்கள் என்பதை பார்த்து நம்ம போறமல்ல தலையாத்திரைக்கு போய் தங்கணும் கும்பகோணத்தில் தங்க கும்பகோணத்துல வசதி நிறையா இருந்தா கூட என்ன பெருமான் தங்கிய இடம் திருநள்ளூரா அங்க தங்குங்க போய் அப்ப நம்ம எங்கயாவது இந்த மாதிரி தலையாத்திர சென்ற எங்க தங்கனம் பெரியவர்கள் எங்க தங்கினார்களோ அந்த இடத்துல தங்கி இந்த மாதிரி தங்கிய நிகழ்ச்சி அங்க நினைவு கொள்ளணும் இங்க தாய்யா ஏழாம் நூற்றாண்டு இங்க பக்கத்துல இருக்கிற ஊரெல்லாம் தெருக்கருகாவெல்லாம் போய் போயிட்டு மீண்டும் திருநாவுக்கரசு தங்கி இருந்த இடையாயு இங்க தான் திருவள்ளீர் இடம் என்ற உணர்வோடு தங்கினால் நிச்சயம் நல்லது என்ன செய்யணும் இப்ப ஒரு பட்டியல் எடுக்கணும் எங்கெல்லாம் நம்முடைய அடியவர்கள் பல நாட்கள் தங்கி இருந்த பதிகள் குறிப்பிட குறிப்பிட எடுத்து அந்த பதிகளை குறித்து வைத்துக் கொண்டால் அதில் இன்னும் கொஞ்சம் போகலாம் எல்லாம் பேராசங்க இந்த ஊர்ல இவர் நாவுக்கரசின அதே போல சம்பந்தர் சுந்தரர் இந்த மூன்று பேருமே தங்கி இருக்கிற ஒவ்வொருவர் தங்கி எடுத்து பேருமே தங்கிய இடம் இருக்க அந்த இடத்துல ஒரு வாரம் தங்கியே எந்த உணர்வோட காலையில் காப்பி இருக்குது தேவலாம் நேற்று சரியில்லை காப்பியில இட ஹோட்டல் சாப்பாட்டில் இடம் போட்டதில்லை இந்த மூவரும் எழுந்துள்ளார்கள் என்ற எண்ணத்தோடவே இருக்கணும் அதுக்கு முதல்ல பட்டியல் வேணும் எது இருவர் தங்கிய திருப்பதிகள் ஒருவர் தங்கிய திருப்பதி மூவரும் தங்கிய திருப்பதி குறிப்பிடும் என்ன மனோகரன் எடுக்கலாமா எடுத்து பாருதான் தினமும் அஞ்சு பதிய எழுதுறீங்க நீங்களே ஆனா பெரிய பிராணத்தில் தான் பார்க்கணும் தங்கிய பெரிய பிராணத்தை படிச்சுட்டே வரணும் எங்கினார்கள் முதல்ல ஞானசம்பந்த குறிச்சுக்கணும் அப்புறம் அடுத்த நாவுக்கருத்தரை குறிக்கணும் அப்புறம் சுந்தரரை குறிக்கணும் குறிக்கும் போது அப்ப அந்த பதியில ஒருவர் தங்கியதாக இருவர் தங்கியதாக மூவரும் தங்கியதாக இருக்கிற தங்கியது அநேக தில்லை அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் தில்லை மாநகர் நிச்சயமா மூன்று பேர் நாலு பேரே தங்கினதுதான் மணிவாசகரே தங்கினோம் இருக்கும் அது போக சொல்லுங்க பாப்பா எந்தெந்த பதிகளில் நம்முடைய பெருமக்கள் தங்கி எழுந்தருள் இருந்து சில நாட்கள் இருந்தார்கள் அப்படி தங்கும் போது மூவரில் ஒரு குறிப்பு இருக்கிறது பாருங்க எனவே இப்ப அங்கேயே தங்கியிருந்து பணி செய்தாராம் ஆளுடைய நாயகன் தன் அருள் பெற்றங்க போய் வாழைவாய் புடற் படன திருப்படனம் அருங்கணிந்து நம்ம திருவியார் பக்கத்தில் இருக்கிற திருப்பழத்துக்கு போயிட்டோம் திருப்பழனும் திருப்பழன பருங்கணைந்து காலவிடம் இருந்த கண்டர் பணி கலன் கூண்டு நீலரவின் ஆடுவார் கடல் பெற்றார் திருப்பழத்துல போய் பெருமானை வணங்கினாராம் அப்பதியை சூழ்ந்த திருப்பதியில் அரணார் மகிழும் தானங்கள் உள்ளுருகி பணிந்தனைவார் பக்கத்துல என்னென்ன ஒரு இருக்கோ போறது அப்படி போயிட்டு எங்க தங்கினார் மெய்ப்பொருள் தேர் வேந்தர் தாம் மேவினார் செப்பரும் சீர் அப்போதி அடிகளூர் திங்களூர் யார் இருக்கிற இடம் அப்போதிகளார் இருக்கிற அப்போதிகளார் அந்த ஊருக்கு சென்றாராம் சென்றவர் மற்றவரும் அந்தனரின் மேம்பட்ட அப்போதி அடிகளார் அந்தனரின் மேம்பட்ட அப்போதையடிகளார் என்னது ஒரு மரபு அந்த மரபு அதுல மேம்பட்ட அப்போதிகள என்ன மேம்படுதல் பெருமானையும் பெருமானுக்கு அடியவர்களாக இருப்பவர்களையும் அப்படியே தலைக்கொண்டு போட்டுவது அதனுடைய பணி பொதுவா அந்த வேலை செய்வாங்க ஆனா அப்படி இல்லாமல் பெருமான் மீதம் பெருமானுக்கு அடியவராக இருப்பவர்களையும் தலை கொண்டு போட்டுகின்ற பெரும் அதனால அந்த மேம்பட்ட அப்போதி அடிகள அப்படிப்பட்ட பெருமான் அந்த திங்களூரில் இருந்தவரம் தந்தனையுடன் சாலை கூவல் குளம் தரு தண்ணீர் பந்தர் பல ஆண்ட அரசும் பெயரால் பன்னினமை பந்தனைந்த வாகீசிற்கேட்டவர் தாம் மணி நன் அவர் என்ன பண்ணாரு பையன் மாடு ஆடு ஆடு வச்சிருக்க மாட்டாங்க மாடு வச்சிருப்பாங்க அது பசுமாடு வச்சிருப்பாங்க பசுமாடு ஏன்னா காலமாடெல்லாம் எங்க அந்த வச்சிருக்க போறாங்க பசுமாடுதான் வீடு மற்ற பொருள் எல்லாத்திலையும் எல்லாவற்று என்னன்னா நாவுக்கரசு நாவுக்கரசுன்னு பேர் வச்சிருக்க பையன்ல மூணு நாள் பையன் அப்படின்னு சொன்னா மூணு பேருக்கு மூத்த திருநாவுக்கரசு இரண்டாவது திருநாவுக்கரசு கடைசி திருநாவுக்கரசு அப்படி புரியுது இப்படியாக போயிருக்க அப்படி வைத்து அந்த மாதிரி இருக்கிறதுனால நேர வீட்டுக்கு போனாராம் என்றவரும் மனமகிழ்ந்து மனைவியார் மைந்தர் பெரும் சுற்றமுடன் கழிகூற இங்க ஒரு அறிமைப்பாடு இதே நீங்க அப்புதிகளார் வரலாற்ற படிக்கும் இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு போயிருக்க மாட்டேன் இந்த மாதத்தில் ஒத்து நோக்கணும் அப்புதிரிகளார் சொல்லும் போது நேர வீட்டுக்கு போனார் இருக்கா இல்லையே எங்க போனார் தண்ணீர் பந்தலுக்கு தான் போற தண்ணீர் பந்தலுக்கு தான் போற ஆனா இங்கே மற்றவரும் மனை நன்ன வீட்டுக்கு போனார் முரண்பாடு அல்ல முரண்பாடு ஒரே செய்தியை சொன்னா போதும் இடத்துல போதும் திரும்ப சொல்வது தண்ணீர் பந்தல் போனார் அப்படி இருக்கும்போது அங்க இருக்க என்ன பெயர் இருக்கும் நீர்மோர்லையும் திருநாவுக்கரசு நீர்மோர் திருநாவுக்கரசு பானக்கம் திருநாவுக்கரசி தூய தண்ணீர் என்று சிவஜீவ தம் பந்தலுக்கும் அங்க பணியாளர்கள் இருந்தாங்களாம் அந்த பணியாளர்கள் தங்கமான பணியாளர்கள் அப்புதிரிகள் அதுவரைக்கும் அங்கிருந்திருக்கிறார் இவர் வர ஒரு பத்து மணி தொழில்களுக்கு முன்னதான் அவரு வீட்டுக்கு போயிருக்கார் அவரு வீட்டுக்கு போயிருப்பார் அடிவரு பந்தலுக்கு போய் இப்படி இப்படி போயிருக்கார் போனா அங்க இருக்கிற அடியோர்லாம் எப்படி அந்த அப்புதிரிகள் இருந்தாங்களோ அதே போல பணியாளர்களுடைய பெருமானையும் அறிவுரலையும் கண்டால் வணங்குதல் ஏற்று போற்றுதல் அவர் இப்படி போனார் திரு உட்கார்ந்து வந்துட்டு வேற வேலை கிடையாது இருபதாம் நூற்றாண்டு அப்படி பண்ணுவான் ஏழாம் நூற்றாண்டு ஆள் அதனால அவர் அப்புதிரிகளார் இருந்தால் என்னவோ அதே போன ஏ ஒரு அடியோர் யா பழுத்த அடியோர் வர்றார் என்னப்பா என்ன நீர் வேணுங்களா அப்படி சொல்லி இவர் அதெல்லாம் அவருக்கு என்ன படல என்ன திருநாவுக்கரசுங்கிற பேர் எங்க பார்த்தால அதுக்காக பணியாளர்கிட்ட போய் கேட்க கூடாதுல்ல அதனால ஐயா எங்க போயிருக்காங்க அதுக்கெல்லாம் பதில் சொன்னதெல்லாம் ரொம்ப அப்புதிரி வரலாற்றுல இருக்கு இங்க சொல்லல ஏ அதெல்லாம் அங்கு சொல்லப்படுதுனால இங்க ரொம்ப நேசமான எங்கே கேட்டவொன்னு இப்பதான் சென்றார்கள் அவர் வீடும் சேயதென்று நனித்தார் பணியாளர் எப்படி சொல்லாம் பாருங்க ஆமா இப்ப அவர் போனதும் சொல்லிட்டு ஆகணும் புரிஞ்சுட்டு போங்க எப்பா இது யாரு அப்போதிகள் பணியாளர் வீட்டுக்கு தான் போனாங்க அதுவும் செய்தி தன்று நனித்தீடு கூட ரொம்ப தூரம் நாலாவது வீடு அதாயா இங்க எல்லாம் பணியாளர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சமுதாயம் தன்னுடைய முதலாளிக்கு எதில பற்றோ அது அப்படியே பின்பற்ற அவன் தான் பணியாளன் போது இப்பொழுதுதான் சென்றார் அந்த வீடும் ரொம்ப தொலைவில் ஏன்னா இப்பொழுது எப்போ வருவார் அப்படின்னு கேட்க அல்லது அவங்க ஊடு எங்க இருக்குது என்று கேக்க பதில் அல்ல ஒரு வினாவுக்கே என்ன இப்பொழுதுதான் சென்றார் வீட்டுக்கு அதுவும் தூரம் இல்லையா வீடு தாயா என்று சொன்னார் அப்பதான் வந்துவிட்டு அப்படி போன சரி மனை நன்ன அப்புறம் என்ன இவர் அந்த வீட்டுக்கு சென்ற உடனே மற்றவரும் மனமகிழ்ந்து மனைவியார் மைந்தர் பெரும் சுற்றமுடன் கழிகூற தொழுதெடுந்து சூழ்ந்து மொழிக் கொற்றவரை அமுது செய்ய குறை கொள்வார் இறை கொள்ள பெற்ற பெரும் தவத்தொண்ட திருவுள்ளம் பெறப்பெற்றார் வந்தார்கள் வந்தவுடனே அப்படி எல்லோருமே வணங்கிக் கொண்டாராம் யாரு இவரி அவர் பொதுவாக அடியவர் அந்தனரில் மேம்பட்ட அடியவர் இவர் திருநாவுக்காசும் தெரியாது நல்ல அருமையா திடீர் அணிந்திருக்கிறார் நல்லா உறுதலாக்கம் பாருங்க அன்னைக்கு இங்க எப்பவுமே பிள்ளைகள்னு சொன்ன வீட இங்க இருந்திருக்கு தெரியுது இல்லன்னு வச்சுங்க மூத்த பையன் எங்க போனான்னு தெரியல ரெண்டாவது ஏ இங்க வேற எங்க செடியில் அதுதான் நாட்டு நகர சிறப்பு பாடினார் வேற யாரும் பாடல சேக்கிளார் தான் பாடினார் இருக்கிற தனையர் தனையர் பிள்ளைகள் மனையில் தப்பா வீடங்கி வாசடங்கி இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு குறிப்பே அனிமே இங்க தான் சொல்லப்படுது அதனால அவங்க உரிய கல்லூரியோ பள்ளியோ இருக்கிற கல்லூரி பள்ளிக்கு போயிருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு ஒரு நோட்ஸ் வாங்கணும் அல்லது ஒரு இது போனா நான் போயிட்டு வரேன் ஏன் பாரு அங்க போய்ட்டு புத்தகம் வாங்கிட்டு வரணுமா செஞ்சு அப்பா அது வீட்டில் இருக்க தெரியும் இப்போ காலையில போனா பிள்ளை உருப்படுமா இல்ல இது மாதிரி இருந்தா உருப்படுமா தான யாரும் மனைகள் தப்பா சங்கலிக்கியங்கள்ல கூட பெண்கள் வந்து வீடங்கி இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு பையனும் சொன்னது இங்க சீக்கலால் தனித்து இலக்கிய உலகில் செயற்குடா இதெல்லாம் நல்ல ஒரு நாலு பேர் பணி செய்யறது ஐயா இதை கொஞ்சம் படிச்சு சொல்லியா அதை படிக்கிறியா இதை குறிப்பிடும் எடுத்த ஒரு ஒரு மணி நேரம் என்ன படுத்து நீ எடுத்துட்டியா நான் எந்தெந்த ஊர்ல வந்து தங்கனார் நாவுக்கரசர் ஐயா இருபது இடம் ஐயா என்ன நீ அப்பா ஞான சம்பந்தர் ஐயா இருபத்தஞ்சு நீ என்ன அருமை அருமை நீங்க போயிட்டு வாங்கப்பா நாளைக்கு வாங்க காலையில கால சரி மூணையும் இதுல எந்த ஊர்ல அந்த ரெண்டு பேர் தங்கினது ஒரு மணி நேரத்தில் எடுத்துக்கலாம் குறிப்பு எடுத்துட்டீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் முடிச்சுக்கலாம் ஐயா இந்த ஊர்ல தில்லையில் நாலு வரும் தங்கி இருக்கிறாங்க அருமை அருமை ஒரு மணி நேரத்தில் முடிச்சுட்டு நாட்டுக்குராச நமக்கு இருக்கிற ஆர்வம் அந்த பையனுக்கு அந்த குழந்தைகள் எல்லாம் இருக்குதான் அதனால மற்றவரும் மனமகிழ்ந்து மனைவி மைந்தர் பெரும் சுற்றமுடன் கழி ிகள் மனைவிழந்த பெரிய எல்லா படிகளும் இருக்கு ஒரு அடிவருப்பாற்பா என்று சொல்லி திருநாவுக்கரசு தெரியாது சிவஜீவ தெரியாது இப்படி எல்லாம் அவருடைய ஆசிர்வாதம் பெற்ற பிறகு என்ன செய்தாராம் என்ன செய்தார் போயிருக்கணும் காலையில முற்பகல் போற போயிருக்க உடனே கொஞ்ச நேரத்துல நண்பர்கள் உணவே இங்க சுவாமி இங்க அருந்தனும் அங்க அரியனுடைய இல்லத்திலே சிவசிவர சரின்னு அர்த்தம் அப்பயிரியல் வரலாற்றில் சொல்லியாச்சு மேலும் வந்தவன் சாப்பிட சொல்லு இவர் வந்து போய் என்ன இருக்கும் முதல் அப்படின்னு கேட்டீங்க ஆமா நம்ம ஒரு தண்ணீர் பந்தல் இருக்கா ஆமாசாமி போயிட்டு வந்தீங்களா எனக்கு கிடைச்ச புண்ணியம் என்று சொல்லி இருப்பார் என்ன பேர் எழுதாமல் யாரோ நீர் அப்புதிரிகள் வேறொரு பேர் எழுதி இருக்கிறது ஏன்னு கேட்ட இந்த கேள்வி கேட்ட உடனே நீங்க அந்த காலத்துல நடைபடம் இருந்து எடுக்கணும் அப்புதிரிகள் நல்லவேளை அந்த உருதுராக்கமும் திருநீரும் இருந்ததுனால பொழைச்சார் வேற ஒரு ஆளா இருந்து வேற ஒரு பேர் சொல்லிருந்த ரெண்டு கண்ணமும் எண்ணமும் ஆயிருக்கும் நீங்க வேறொரு பேருங்கிறீங்க திருத்தொண்டின் உரைப்பாரே வெந்தவரதம் திருப்பேரும் வேறொரு பேர் வேற ஒரு பேர் துடிச்சு இதெல்லாம் ஆண்டு காண்க எங்க அப்போரியல் வரலாற்றில் சொல்லவில் நடந்தது படிச்சு அப்பதான் பயனுள்ளா ஒரு கவிஞர் ஒரே செய்தியை சொல்லுகின்ற பொழுது அந்த இடத்துல சொன்ன இங்க சொல்லுவதை விரிவாக சொன்னதை சுருக்கி இங்கே சுருக்கமாக சொன்னதை விரிவாக்கி நாளைக்கு நீ ஒரு இலக்கியம் படைக்கணும் என்ன பண்றது வேறொரு பேர் சொன்ன உடனே நீர்தாம் யார் எங்குடைய உங்க பேர் என்னையா பரமசாது சொன்னது அணியமா ஏறத்தாலும் ஒரு நாலஞ்சு ஊருக்கு அப்படின்னு பேசினது இது அவர் காதுக்கு தான் கேட்டிருக்கு காதுக்கு தான் கேட்டிருக்கு என்ன அந்த உரிய காலத்துல பெருமானை அடைய முடியாத தெருளு உணர்வு இல்லாத சிறுமையே யான் என்றார் அந்த மாதிரி ஒரு நல்ல உணர்வு எல்லாம் ஆண்டவனை அடையணும் உணர்வு இல்லாத ரொம்ப சிறுமையேன் அந்த சிறுமி உடையவன் தான் அடியின் அருள் பெரும் சூலையினால் அதெல்லாம் அங்க இங்கே இல்லை அருள் பெரும் சூலையினால் சூளை நோய் அவருக்கு வந்ததே எவருக்கு இவருக்குதான் அந்த சூழல் எப்படிப்பட்டது குடரோடு குடைக்கு உடைக்கிட ஆற்றில் இன்று இவரே சொல்றாரு ஆனால் அதேவாய் என்ன சொல்றது அருள் பெரும் சூளை அந்த நோய் எனக்கு அப்ப உடம்ப நோக்கின போது எனக்கு வருத்திவிட்டது ஆனா பெருமானுடைய திருக்குறளைய பார்க்கும் போது அந்த சூளை நோய் வரல எங்க அக்காவை நினைப்பனா ஒரு ஆளை விடுவனா விட்டவனே எங்க அக்கா வரமாட்டேன் சொன்னது தெரியுமாத்திரியா வந்தனே வந்ததுனா எங்க அக்காவை கண்டனே கண்டவன்னு திருவாளன் திருநீரு திலகவதியாரளிப்ப பெருவாழ் வந்ததுன்னு எடுத்துக்கிட்டே பத்தருத்தார் தமிழ் பரவி பணி செய்வீர் போனது போகட்டும் இனிமேலாவது பணி செய்வீர் என்று சொல்ல எங்க அக்கா முன்னே போக நான் பின்னையே போக திருபதிய வீரட்டானது கோயிலுக்குள்ள போன உடனே பத்தருத்தார் தமிழ் பரவி பணி செய்வீர் என்று சொல்ல எனக்கு அந்த உணர்வு வர ஊற்றாயின் அந்த ஒரு பதியம் பாடன உடனே நாவுக்கரசு எனும் பெயர் நாமம் ஏழுலகம் நயப்புற மண்ணுக ஒரு பதியம் பாடின உடனேயே ஒரு பட்டம் கிடைச்சது ஒரே பதியம் ஒரே பதியம் இந்த பதியம் பாடி முடிச்சா நாவுக்கு அரசும் நின் நாமம் நயப்புற மண்ணுகிச்சது அதனால ால் எந்தூலை அப்படியே வருத்தது வயிற்றோடு துடைக்க முடைக்கிட ஆற்றேன் நஞ்சாகி வந்து என்னை என்றெல்லாம் சொன்னாரோ அதே வாயினாலே பெரும் சூலையினால் அந்த சூளை நோய்க்கு நன்றி செலுத்தணுங்க அது வரலன்னு நான் மனுஷன் ஆயிருக்க மாட்டேன் அந்த சூழையினால் ஆட்கொள்ள அடைந்து தெருடும் உணர்வில்லாத சிறுமையே என்ற அந்த சொல் நோய் கொடுக்கப்பட்டு நாம் புத்திகட்டத்தனமா நடந்த அந்த சிறியவன் தான் நான் அப்படியே காலில் விழுந்து அவர் திருவடியில் அப்படியே ஒத்தி ஒத்திட்டு மட்டுமல்ல உள்ளே இருக்க வீடு எல்லாம் கூப்பிட்டு வணிக நாம இதுவரைக்கும் சொன்னனே அந்த தங்கம் தான் இந்த தங்கம் அவருக்கு வரலாற்றில் சொன்னதால் இங்கே அதை அப்படியே விட்டு சுவாமி எங்கள் இல்லத்துல எழுந்தருளே உணவருந்தனும் சரி என்று ஒத்துக்கொண்டு அவளைதான் எஞ்சிய வெள்ளித்திரையில் காண்க இதே போல ஞான சம்பந்த நிகழ்ச்சியே அடைச்சதுங்கிறது அப்பர் சுவாமிகள் எதை விரித்து எதை சுருக்கினார் நாவுக்கரசர் வருகின்ற பொழுது எங்கே விரித்து எங்கே சுருக்கினார் அந்த இலக்கிய பேராசிரியன் இலக்கியம் படைக்கணும்னா இந்த வம்பெல்லாம் மற்றவங்க கிடையாது என்ன ஏன் ரெண்டு பேர் சேர்ந்து சேர்ந்து வர இவரையும் பாட அவரையும் பாட வில ராமாயணத்தில் உண்ட கிடையாது ஓயினான் என்ற பொழுதத்தை ஆவி போனான் முடிச்சு விட்டது நம்பி செய்யணும் அணியனும் இந்த காட்டுக்கு போன போது அப்பா சொல்லாம அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்கன்னு அம்மா சொல்றான் ஏழிரண்டாண்டில் வா என்று மன்னன் என்றார் அப்பா காட்டுக்கு போய் அங்கெல்லாம் புனித நீராடி ஒரு பதினாலு ஆண்டுக்குள்ள வரணும்னா அப்பா சொன்னாங்க அப்பா அப்பா சொன்னாதான் கேப்பனா மன்னவன் பணி என்று ஆயில் நும் பணி மறுப்பணும் அப்பா சொன்னாங்கன்னு சொல்லணும்மா நீங்க சொன்னா கேட்க மாட்டேனாமா மிகனு இங்க யாரும் அப்பட்டத்துக்கு என் தின்னவன் பெற்ற செல்வம் அடிய என் பெற்றது அன்றோ இந்த புத்தி நாட்டுக்கு வரணும்னா கம்பரமாயணம் படிக்கணும் அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி அதுக்கு மேல பங்காணின்னு ஒரு பழமொழி எப்படி வந்தது உதச்சு தள்ள அந்த பழமொழி என் பின்னவன் பெற்ற செல்வம் அடி அணி என் பெற்ற அது அன்றோ என் நீதின் மூறுதி இப்பால் இப்ப அணி தாலை மேற்கொண்டேன் அப்பா சொன்னது அப்படியே நான் ஏத்திட்டு போறமா காட்டுக்கு போறது நாளைக்கு இல்லம்மா இன்னைக்கு மரணமா இருந்தாலும் சரி அஷ்டமி இருந்தாலும் சரி அதை பத்தி அப்பா சொன்னதை விட அசமினோம் மின்னவிற்கானே போகின்றேன் வீடையும் கொண்டேன் ஓடான கோடி பவுன் கொடுக்கலாம் மின்னவிற்கானே போகின்றேன் திரும்பி திரும்பி வந்து போயிட்டுமா போயிட்டுமா கூடாது இன்றே வீடையும் அது அதுமான படிக்கணும் என்ன செய்தார் மற்றவரும் மனமகிழ்ந்து மனைவியார் மைந்தர் பெரும் சுற்றமுடன் களி கூர்ந்து தொழுதெழுந்து சூழ்ந்து மொழி கொற்றவரை அழுது குறை கொள்வார் இறை கொள்ள நண்பர்களில் சாப்பிட்டு போலாம் அரிய சரி திருவருள் அப்படின்ட்டு ஒத்து உடனே பெற்ற பெரும் தவ்தொண்ட தெருவுள்ள பெற பெற்றார் நண்பர்கள் உணவுக்கு நம்ம வீட்டில் சாப்பிடுன்னு ஒத்துக்கிட்டார் கான் தகமையின் இங்கதான் ஒரே ஒரு கருத்து இது வரைக்கும் இவர் அவரை பார்த்ததில்லை அவர் இவரை பார்த்ததில்ல அப்போதிரிகள் ஒருத்தர் இருக்கிறார் தெரியாது இருக்கிறார் அப்போதிரிகளுக்கு தெரியும் ஆனா அவர் தான் தெரியாது அவர் தான் தெரியாது கண்ணால பார்க்கல ஆனா கண்ணால் இதுவரை ஒருவர் ஒருவர் சந்திக்காவிட்டாலும் கலந்த பெருங்கேன்மையினாவுடைய உள்ளத்துல யார் இருப்பார் திருநாவுக்கிறது தான் சங்கலிக்கு இதுல புறநான் எப்பா என் நெஞ்சம் திறப்போர் நிற்கான் குவரி என் நெஞ்சத்தை திறந்தா நீதான் அது போல அப்புதிரியில் அவருடைய உள்ளத்தை திறந்து பார்த்தா நாவும் கருத்துதான் என் நெஞ்சம் திறப்போ நிற்கான்குவரி அப்படின்னு இருந்தோம் அதான் கான் தகமயின் தியும் கலந்த பெரும் கேண்மையினார் சங்கரைக்கும் எல்லாம் படிக்கணும்னா போன வார எப்படியோ எனவே வெவ்வேறு கரியமுது அப்படி ஒன்னா போட்டாலாம் விருப்பினால் ஆண்ட அரசு அமுது செய்ய திரு அமுதாம்படி அமைத்து திருநாவுக்கரசு செய்தருள மற்றவர்தம் பெருநாமம் சாத்தி அப்பிள்ளை தனியழைத்தன்பு தரிஞான திருமறையோர் தன் தலையின் வன் கதலி குருநாள குறுத்தறிந்து கொண்டு வர தனி விட்டார் சரி இப்படி ஒத்துக்கிட்ட ஒன்னு எலப்பறிக்கிறதுக்கு அனுப்பிச்சார் அங்கே என்ன பண்ண தெரியுமில்ல எலப்பறிக்கிறதுக்காக பண்ணும்னா மூத்த திருநாவுக்கிறது இரண்டாந்திராகிறது மூணாந்திர நாக பண்ணுது இப்படி இலை பறிக்கிறதுக்கு நான் மூணு என்ன பண்ணுது நான் போறேன் நான் போறேன் இதெல்லாம் ஆண்டு காண்க இங்கே அத கொண்டு வர தனி விட்டார் ஆங்கவனும் விரைந்ததி அம் அருந்து தாழாதே ஆங்க அவனும் விரைந்தி அம் அருந்து தாழாதே பூந்த மகதலை குருத்தறிய புகுமளவில் அறி போய் ஒரு நாகம் தீங்கிழைக்க அது பேனான் திருமது செய்தருள ஓங்கு கதலி குறித்து கொண்டு வல்லை வந்தனை தன் இங்க கதை வேகமாவே போகுது ஏன் திருநாவுக்கரசர் வரலாறு அப்புதிரி பின்னர் அவர் தான் விருந்தினா செய்தவர் ஏற்று விருந்து செய்தவர் இவர் தலையாத்திர பண்ணும் போது என்ன சொன்னார் இந்த பையன் என்ன பண்ணா மூத்த திருநாவுக்கரசு கூப்பிட்டு நீ போய் இலப்படுத்திட்டுவான்னு சொன்னலாம் அப்படியே ஒரு புதி போட்டானா அந்த காதான நல்ல தாய் தந்தையே நான் இது செய்ய பெற்றேன் என்ன சொல்லிருக்காங்க தெரியுது அப்படி அப்பா வந்து ஒரு பையனை வேலையிட்டா அப்படி முப்பத்தி ரெண்டு பல்லும் காட்டி மகிழ்ச்சியா போகும்னு அர்த்தம் சமுதாயம் வேற வேலை கிடையாது யாராவது வந்து இளந இருக்கு அது இருக்கு வேலை பார்த்த வீட்டுல சி என் பிள்ளை இல்லையே நல்ல தாய் தந்தையே கொடுத்து வச்சா எங்க அப்பா மாதிரி உலகத்திலேயே அம்மா அதுக்கு மேல மூத்த திருநாட்டு இதான் சீக்கிரம் போயிட்டு வர ஆமா நானும் நினைச்சேன் அவன் போயிட்டு வர எங்க அம்மாவும் அப்பாவும் நல்லவங்க உலகத்திலேயே இதெல்லாம் அங்க நல்ல தாய் தந்தையே நான் இது செய்ய பெற்றேன் இதெல்லாம் தான் வளர்கிற மக்கள் சமுதாயத்தில் பதியணும் என்னடா இருக்குது அப்போதிரியலார் வரலாற்றில் பாம்பு கடிச்சு அடார் சுருக்கம் பொன்மி தீய விடம் தலை கொள்ள தெருமந்து செடுங்குருத்தை தாயகரத்தன் தாய்கரத்தின நீட்டி தலந்து பறிச்சதுதான் தெரியும் அங்க பாம்பு தீண்டான் தெரியும் ஒரே ஓட்டம் அப்படியே ஏறுது விஷம் ஆனால் தான் வந்த உடனே அம்மா அப்படின்னு கொடுத்துட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லு இல்லையா அப்படி கொடுத்ததான் தெரியும் சொன்னது அப்படியே விளம்பா படுத்த உடனே தம் புதல்வன் சபமரைத்து உடனே அங்க நீட்டிப்பார் என்ன ஆச்சு என்ன அப்படின்னு சொல்லி